صلى الله وسلم على رسول الله وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نعلم انك يضيق صدرك بما يقولون فسبح بحمد ربك وكن من الصاجدين واقم لربك حتى ياتي اجل يقين صدق الله العظيم ال அல்லாவின் நல்லடியார்களே சந்தர்ப்பங்களிலும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவா எனும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு மகானு மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் நேரான வழியில் சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் ரசூர்மார்களையும் வேதங்களையும் சுஷ்புகளையும் அருளிக்கொண்டே இருந்தார் இந்த அடிப்படையிலே எழுதி தூதர் செல்லம்பாஹு அறைவு அவர்கள் எமக்காக அனுப்பப்பட்டார்கள் அன்னவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக மாறுகின்ற போதுதான் வெற்றி பெற்றோமாக நிம்மதியாக வாழ முடியும் என்பதை ஆரம்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டும் இன்று ஒவ்வொரு மனிதர்களும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நான் எவ்வாறு நிம்மதியாக வாழ முடியும் நான் எவ்வாறு இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ முடியும் யாருடைய சொல்லையும் இல்லாமல் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் நாங்கள் ஒவ்வொருவரும் உலகத்திலே நல்ல ஒரு மனிதர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவ்வாறு யோசிக்கின்ற இந்த மனிதர்கள் இவ்வாறு சிந்திக்கின்ற இந்த மனிதர்கள் கண்மணி நாயகம் செல்லவா வரைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே எங்களுக்காக வாழ்ந்து காட்டிருக்கின்றார்களோ அன்னவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக அவர்களுடைய வழிமுறையாக மாற்றிக் நாம் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் எங்களை அடுத்தவர்கள் படிப்பார்கள் அடுத்தவர்கள் எங்களை கேவலமாக நினைப்பார்கள் என்பதன் காரணமாக நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வெவ்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் எங்களுடைய நிலைமைகளை எங்களுடைய சந்தர்ப்பங்களை நாம் அதற்கு மாற்றமாக அமைத்துக் கொண்டு நாம் விரும்பியதை போன்று எங்களுடைய காலத்தை நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு மிக மிக அடிப்படையான ஓர் விடயத்தை புகுத்தி இருக்கின்றது இந்த விடயம் எங்களுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தில் என்னதால் அமல் செய்தாலும் என்னதான் நற்காரியங்கள் புரிந்தாலும் எந்த விடயமும் எந்த ஒரு அமலும் நாளை மறுமை நாளில் சிபாரிசு செய்யாது அது எங்களுக்காக வலுவாக செய்யக்கூடிய நிலைமையை நாம் சந்திப்போம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது நாம் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக கணிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மிக அடிப்படையான ஓர் விடயத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது அந்த விடயம்தான் நாங்கள் ஹலாலான முறையில் ஹலாலான அமைப்பை நாங்கள் பின்பற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய விடயங்களிலே நாங்கள் ஹராத்தை விட்டுவிட வேண்டும் இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தூண்டிக்கொண்டிருக்கின்றது நாம் நினைத்துவிடக் கூடாது ஹலால் என்று சொன்னால் அது எங்களுடைய சம்பாத்தியத்திலும் எங்களுடைய உணவிலும் தான் இந்த ஹலாலை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நாம் யாரும் நினைத்துவிடக்கூடாது ஏன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுகின்றது ஒருவருக்கு அநியாயம் செய்தாலும் ஒருவருக்கு அநியாயமாக ஏசுகின்ற போதும் ஒருவருடைய மானத்தை நாங்கள் அடுத்தவர்களுக்கு மத்தியிலே மாணங்கப்படுத்துவதும் இதேபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே பொய் கூறி கொண்டிருப்பதும் ஏராளமான விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு ஹராமாக சொல்லித் தந்திருக்கின்றது வெறுமனே நாங்கள் உணவு வகையில் மாத்திரம் அந்த ஹராலை நாங்கள் தேடக் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோமோ அந்த ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நாங்கள் ஹலாலை தேடி அடைய வேண்டும் ஹலாலான அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் கழிக்கின்ற போதுதான் நிச்சயமாக நாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் மாறுவோம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறியிருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஹலாலான விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற போது ஹராமான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்கப்படுகின்ற போது இந்த இந்த நாட்டில முழு உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்நோக்குவார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் சந்தோஷமான வாழ்க்கையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை ஹலாலான விடயத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற போது ஹலாலான விடயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டுகின்ற போது ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை அடைவார்கள் நிம்மதியான முறையில் வாழ்க்கையை கணித்துக் கொள்வார்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது யாரிடத்திலும் நாம் ஏமாறிவிட வேண்டிய ஓர் அவசியம் வந்து விடாது எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஹலாலான விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்வது மிக மிக அவசியமான ஓர் விடயமாக இருக்கின்றது சொன்னால் அல்வாஹு நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த உடையங்களில் இருந்து நீங்கள் நல்லதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் நல்லதை உண்ணுங்கள் என்று சுபஹானு தாலா எங்களுக்கு கட்டளை விதித்திருக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே ஹலாலான விடயத்தில் எங்களுடைய உணவு மிக மிக அடிப்படையான விடயமாக இருக்கின்றது எங்களுடைய சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்துவிடுமானால் எங்களுடைய உணவு ஹராமாக மாறுகின்றது அவ்வாறு மாறும் என்று சொன்னால் எங்களிலே உருவாகின்ற எங்களிடத்திலிருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நாங்கள் எதிரின் நலவை பார்க்க முடியாது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அடுத்தவர்களுக்கு அது வேதனை கொடுக்க கூடியதாக மாறும் என்பதை குரான் ஆயத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் கட்டளை விடுகின்றான் எவ்வாறு என்று சொன்னால் நீங்கள் சாப்படுகின்ற போது அவ்வாறு நீங்கள் சாப்பிடுகின்ற போது உங்களிடத்திலிருந்து சாலிகான அமல்கள் நல்ல உடையங்கள் நல்ல செயற்பாடுகள் வெளியாகும் என்பதை இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கின்ற உபசிரியங்கள் எங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்ட இருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே இதை நாம் இன்று இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எவர்களுடைய உணவு எவர்களுடைய சம்பிராட்சியம் ஹராத்தை ஹராத்திலே கடந்து விடுமோ ஹராமானதாக மாறிவிடுமோ அவ்வப்போது அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் மிக மிக மோசமானதாக மிக பயங்கரமான நிலைமையை சந்திக்கக்கூடிய நிலைமையில் நாம் ஆளாகுவோம் என்பதை ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டும் அன்மின் இஸ்லாமிய சகோதரிகளே எங்களிடத்திலே கலக்காத விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற போது அது பொருளாதாரமாக இருக்கலாம் அதேபோல் நாங்கள் சாப்பிடுகின்ற நாங்கள் உண்ணுகின்ற எந்த உணவு வகையாக இருக்கலாம் எந்த விடயமாக இருந்தாலும் அதையிலே நாங்கள் அந்த விடயத்திலே நாங்கள் ஹலாலை பின்பற்றுகின்ற போது ஹலாலான அமைப்பை நாங்கள் எடுக்கின்ற போது நிச்சயமாக எங்களிடத்திலே எங்களிடத்திலே இருந்து உருவாகின்ற எங்களுடைய வாயிலிருந்து வெளியாகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் எந்த மனிதருக்கும் ஆபத்தை விளைவித்து இல்லை என்று சொன்னால் மாற்றமாக நாம் ஹராத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் ஹராத்திலே மூழ்கி விடுவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா செயற்பாடுகளும் எங்களுடைய வார்த்தையிலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்த அடுத்த மனிதர்களுக்கு அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கக்கூடியதாக சங்கம் இணைக்கக்கூடியதாக மாறும் என்பதை குரான் எங்களுக்கு ஆணித்தரமாக உறுதியாக சொல்லிவிட்டது எனவே நாங்கள் எந்த விடயத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஹை பின்பற்றுவது எங்கள் மிக மிக அவசியமாக இருக்கின்றது நாங்கள் எப்போதும் ஹலாலை சரியான முறையில் பின்பற்றுவோமோ நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதை தான் குரான் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் காட்டி இருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹலாலுடைய விடயத்தில் ஹலாலான இந்த சம்பாத்தியத்தில் அறியல் நாயகம் சொல்லம் வாழ்வு அழைவு செல்லும் அவர்கள் தேடுவது மிக மிக ஒவ்வொரு ஆண் மீதும் ஒவ்வொரு பெண் மீதும் அவசியமாக இருக்கின்றது எவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பலதான தொழிலைக்கு பின்னாலும் நாங்கள் ஹலாலை தேடுவது எங்கள் மீது அவசியமாக இருக்கின்றது இதனைத்தான் சொல்லிவுள்ள மிக வலியுறுத்தி கூறினார்கள் ஏன்னு சொன்னால் இந்த ஹராலை பற்றிய அறிவு ஹராமை பற்றிய தெளிவு எங்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற எந்த அமலும் அல்லாஹ் இடத்திலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் நாங்கள் செய்கின்ற உதயங்கள் எல்லாம் அம்மாவுதல் பாதகமாக காத்துக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஹராம் கலக்கும் என்று சொன்னால் இந்த நிலைமைதான் ஏற்படும் என்பதை சொல்ல வரைவு சொல்லும் அவர்கள் ஹதீசிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் சொல்ல வரைவு சொல்லும் அவர்கள் நீங்கள் ஹராத்தை கலந்த வண்ணம் உங்களுடைய உடம்பு வளரும் என்று சொன்னால் ஹராத்திலே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் வரைவு செல்லும் அவர்கள் உங்களுடைய தொழுகை நாட்கள் சொல்கின்ற ஏற்றுக் கொள்ளப்படாது என்பதை சொல்லு வரைவு செல்லும் அவர்கள் எச்சரிக்கையாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லீம் சமூகத்திற்கு சொல்லி இருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நாங்கள் ஹராத்துடைய பாரதூரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் இந்த ஹராமான விடயங்களை விட்டு விட்டு நாங்கள் ஹதாலை பின்பற்றுவதன் மூலம் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கு மிக மிக அடிப்படை காரணமாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியவாக சொல்லியிருக்கின்றது எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஹதாலை தேடி ஹராதான முறையில் எங்களுடைய சம்பாத்தியம் ஹராதான அமைப்பில் எங்களுடைய உணவுகள் எல்லாம் மாறுகின்றோது நிச்சயமாக நாம் எல்லா சமுதாயத்தினருக்கும் மத்தியிலும் தலையினர்ந்து வாழக்கூடிய சமுதாயமாக ஹானுத்தாலா மாற்றுவான் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்தும் கிடையாது அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் என்று பார்க்கின்றோம் இந்த அலாதான விடயங்களில் எங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் தோன்றினாலும் நாங்கள் அவைகளெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் என்ற நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் யாருக்காக அல்லாஹுக்காக வாழ்கின்றோம் அந்த எண்ணம் எங்களிடத்திலே வளர வேண்டும் நாளை மறுமை நாளில் நாங்கள் எல்லாம் அவருடைய கேள்வி கணக்குகளுக்கு ஆளாக வேண்டி இருக்கும் நாங்கள் இந்த உலகத்திலே அலாதான அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை கழித்து அந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டு இந்த உலகத்திலே அமல்பாதத்துக்களில் ஈடுவோம் என்று சொன்னால் இந்த அமல் அபாத நாளை மறுமை நாளில் எங்களுக்கு எங்களுடைய கேள்வி நாங்கள் பதில் சொல்வதற்கு மிக மிக உதவியாக இருக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றது எனவே அம்பின் இஸ்லாமிய சகோதரிகளே இந்த உடயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கவனத்தில் எடுக்க வேண்டும் மேலும் ஒரு ஹதீஸிலே செல்ல வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் ஹலாலின் விடயம் இருக்கின்றதே உங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது அதே போல் ஹராமான விடயங்களும் உங்களுக்கும் மத்தியிலே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது முஸ்தபிஹாத் இந்த இரண்டு விடயங்களுக்கு மத்தியிலும் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடைப்பட்ட இந்த விடயங்களில் மிக சந்தேக சந்தேகத்துக்குரிய சில விடயங்கள் இருக்கின்றது அந்த விடயங்களில் நாங்கள் சொன்னார்கள்த்தந்தேகமான விடயங்களில் இருந்து இது ஹராமோ என்று நாங்கள் எதை அஞ்சுகின்றோமோ அந்த விடயத்திலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன சொல்லுல்ல இந்த மார்க அவர் உதவி செய்துார் இந்த மார்கத்தை சரியான முறை நிறைவேற்றி விட்டார் அது மாத்திரமல்ல இந்த அவருடைய பாதுகாக்கப்படும் என்பதை சொல்லம் வாழ்க அவர்கள் எங்களுக்கு சொல்லிக்காட்ட இருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாங்கள் பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பொருளாதாரம் ஹலாலான சம்பாத்தியமா ஹராமான சம்பாத்தியமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிப்பது ஒவ்வொருவரும் சிந்திப்பது எங்கள் மீது அவசியமாக இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் சம்பாதித்துக் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் எங்களை போன்ற கை யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் சம்பாதிக்க வேண்டியவர்கள் எங்களுடைய குடும்பத்தவர்களை எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய சமூகத்தாரை நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் உணவு வகை கொடுக்க வேண்டும் ஆடைகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நோக்கம் வெறுமனே ஹராத்தில் மாத்திரம் சென்றுவிடக் கூடாது நாங்கள் ஹலாலையும் செய்வோம் ஹராத்தையும் செய்வோம் அதை பற்றி சிந்தனை இல்லாமல் எங்களுடைய வியாபாரங்கள் எங்களுடைய தொழில் நிலையங்கள் மாறும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது நிச்சயமாக சட்டமான நிலைமைகளை எங்களுடைய நிலைமைகள் எங்களுக்கு பாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் எதிர்காலத்திலே நாங்கள் சந்திப்போம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது இந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அல்லாஹு தெளிவுபடுத்த இந்திய விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற போது நிச்சயமாக அல்ல எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்குவான் அது மாத்திரமல்ல இந்த முஸ்லீம் சமுதாயத்தை எவர்கள் எல்லாம் அழிப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் எங்களை கண்ணியமாக எங்களை சந்தோஷமாக வாழ வைப்பான் எதன் மூலம் என்று சொன்னால் நாங்கள் காவிர்கள் அவர்கள் எங்க எதிராக எதை சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே அவர்களுக்காக நாங்கள் ஹராத்தை நாங்கள் ஹராத்தை செய்துவிடக் எங்களுடைய வாழ்க்கையிலே அறாம் கலந்துவிடக் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அராடான அமைப்பில் தேடிக் கொள்வது எங்கள் மீது அவசியமான விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த விடயத்தையும் செய்ய வேண்டும் அன்மின் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அரசே இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் அம்மாவிடத்திலே கேட்கின்ற எந்த துவாக்கலும் அங்கீகரிக்கப்படாது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வெறுமெனே அந்நியவர்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள் என்று மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்கக்கூடாது அவர்கள் எங்களுக்கு எதிராக எதையும் சொல்லிவிட்டால் அதற்கு பகரமாக அதற்கு எதிராக நாங்கள் கொதித்தருவதில் நாங்கள் அதற்கு எதிராக ஈடுபடுவதில் எந்த வெற்றியையும் இந்த நாட்டிலே நாங்கள் கண்டுகொள்ள முடியாது எனவே நாங்கள் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சொல்வதற்காக இருக்கின்ற நாங்கள் அல்லாவுக்காக மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அல்லா இந்த நாட்டில் எங்களை சந்தோஷமான முறையில் வாழ வைப்பான் என்பதை தெளிவாக நாங்கள் ஒவ்வொரு புரான் ஹதீஸில் இருந்து கொள்ள முடியும் என்பதை மறுத்துவிடக் கூடாது எனவே அம்பினி சாமியை சகோதரிகளே இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு நிலைமைகளிலும் நாங்கள் எங்களுடைய விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே நாங்கள் ஹராலை தேட வேண்டும் ஹராசை விட்டுவிட வேண்டும் இதை தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது வெறுமனே நாங்கள் எங்களுடைய உணவு வகையில் மாத்திரமல்ல எங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரமல்ல எங்களுடைய சமூக துறையில் எங்களுடைய ஒவ்வொரு துறையிலும் எந்த துறையை நாங்கள் எதிர்நோக்கினாலும் அந்த அத்தனை துறைகளிலும் நாங்கள் ஹராசை விட்டு விட்டு சம்பாதிக்கக்கூடிய அராளை பின்பற்றக்கூடிய உண்மை முஸ்லீமாக உண்மை மும்பினாக அருமை நியாயம் செல்லும் செல்லும் அவர்களால் நாங்கள் மாறுவதற்கு ஒவ்வொருவரும் இக்காலகட்டத்திலே முயற்சி செய்வது மிக மிக அவசியமான விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இதை பற்றிய எந்த ஒரு எங்களுடைய கவலையும் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த நாங்கள் எவ்வித உதவியும் செய்யாதவர்களால் தான் நாளை மறுமையின் வெளிப்பாட்டப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது அல்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையில் அதான விடயங்களை தவிர்த்து நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அனைத்து சந்தங்களிலும் அமைப்பில் ஈடுபடுவதன் காரணமாக நிலைமைகள் மாறி கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஹராடை பின்பற்றுவதில் மும்முரமாக நாங்கள் ஈடுபட்டு அவசிற்காக நாங்கள் பாடுவது பாடுபடுவது எங்கள் ஒவ்வொரு மீதும் அவசியமாக இருக்கின்றது இதனைத்தான் அல்லா ஜென்லி சொல்லுகின்றால் உங்களுக்கு நாங்கள் சாதகமான நிலமை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்ணியத்தை நீங்கள் நாடுகின்ற இந்த நிலைமைகள் எல்லாம் சாந்தியான அமைப்பில் சமாதான அமைப்பில் இந்த நாட்டிலே மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களை நாங்கள் அங்காவுக்கும் விருப்பத்துக்குரிய மனிதர்களாக மாற்றாத வரையில் அங்கா இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நிச்சயமாக எங்களுக்கு சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்த விட ஏற்படுத்த மாட்டான் என்பதை உறுதியாக எந்த ஆயத்தில் இருந்து நாங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும் எனவே நாங்கள் எங்களுக்கு சாதகமான நிலைமைகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதன் நாங்கள் எங்களுடைய கவனத்தை எங்களுடைய விடயங்களை அல்லாவின் பக்கம் பொறுப்பு சாத்த வேண்டும் அவ்வாறு நாங்கள் அல்லாவிடத்திலே பொறுப்பு சாற்றப்படுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு உதவி அல்லாவுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது எங்களுடைய வாழ்க்கையில் இதனைத்தான் அல்லாஹு அவர்கள் நீண்ட ஒரு அணியத்திலே சொல்லாட்டுள்ளும் அவர்கள் ஒரு மனிதன் தராமான அமைப்பில் அவருடைய உடை அவருடைய ஆடை அவருடைய உணவு எல்லா குடிபாடுகள் எல்லாம் மொத்தத்தில் இன்னும் சொல்ல போனால் வகுதியில் ஹராம் ஹராத்திலே மூழ்கி அவருடைய வாழ்க்கை கலந்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சாதகமான நிலைமைகள் உருவாகி நாங்கள் அல்லாவிடத்திலே கையேந்தோம் என்று சொன்னால் யா எங்களுக்கு சாதகமான நிலைமையை இந்த நாட்டிலே உருவாக்கி நாங்கள் அல்லாவிடத்திலே கையேந்துவோம் என்று சொன்னால் யவு எங்களுடைய வாக்களுக்கு எங்களுடைய அடைப்புகளுக்கு எதல் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற உதவி எங்களுக்கு தவிர்த்து அலாதார அமைப்பில் மாற்றிக் கொள்வதன் மூலம்தான் அல்லாவுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் ஊடாக நாங்கள் தெரியப்பட்டுக் கொள்ள முடியும் எனவே அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்காது அலால் என்று பார்க்காது எல்லாவற்றிற்கும் நாங்கள் அடிமைப்பட்டு ஆசைப்பட்டு விடுவதற்கு மிக மிக அடிப்படை காரணம் இந்த உலகத்தின் பேராசையாக இருக்கின்றது உலக பேராசையாக இருக்கின்றது இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வாறு வேண்டும் என்றாலும் எவ்வாறு பட்டு எவ்வாறு விரும்பினாலும் அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை கழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களை போன்று யாரும் இல்லை அல்மின் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாங்கள் அறாம் என்று பார்ப்பதில்லை அலால் என்று ாலும்புடைய உழைப்பை கவனித்துக் கொள்வோம் என்று இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அவ்வாவுடைய சாப்பத்துக்கு நாங்கள் ஆளாகோம் என்பதை ஆடித்தரமாக குரான் ஹதீஸ் என்று கொள்ள முடியும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாங்கள் மூழுவதற்கு மிக அடிப்படை காரணமாக இருப்பது இந்த உலக வாழ்க்கையும் நாங்கள் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வந்தவர்களை பாட வந்தவர்களை போட்டு நாங்கள் மறந்து வாழ்வதன் காரணமாக அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் நமைய அவர்களை பற்றி கவலை இல்லாமல் நமக்கு நாயம் செல்ல வரைவு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்காக எவ்வாறு பாடுபட்டு இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே அவர்கள் ரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள் பாதுகாத்து விட்டுவிட்டு ஹராலை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள் எனவே நாங்கள் ஒவ்வொரு நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலக மமதை இந்த உலக பேராசையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நாங்கள் ஈடுபடுவோம் சொன்னால் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறும் என்பதை சொல்லம் வாழ்வு செல்லும் அவர்கள் ஒரு ஹதீசிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் சொல்லம் வாளைவு செல்லும் அவர்கள் மஞ்சானு அதாவது சொன்னார்கள் யாருடைய இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற போது அவருடைய அவருடைய விடயத்தை அவருடைய விடயங்களை அல்லாஹு பிரித்து விடுகின்றான் என்பதை சொல்லு அறைவு சொல்லும் அவர்கள் மேலும் அவனுடைய இரு கண்களுக்கு முன்னாலும் அவனுடைய வேல்மையை அவனுடைய அவன் கண்டுகொள்வான் என்பதையும் சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள் இந்த உலகத்திலே அவன் துணியா துன்யாண்டு உலக பேராசை பிடித்து உலகம் அமலை பிடித்து ஹராமென்று பார்க்காது எல்லாவற்றையும் சம்பாதிப்பான் என்று சொன்னால் அவனால் அவனால் பெற்றுக் கொள்ளக்கூடிய விடயம் அவனுக்கு இந்த உலகத்திலே எந்த விடயம் எதப்பட்டிருக்கின்றதோ அந்த விலையம்தான் கிடைக்கும் அதற்கு மாற்றமாக எதுவும் கிடைக்காது என்பதையும் செல்லும் அவர்கள் இந்த ஹதி இசையங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் அதே போல் மேலும் சொன்னார்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஆகிராவுடைய அவன் இந்த உலகத்திலே வாழ்வான் என்று சொன்னால் அவன் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் படாலான அமைப்பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அங்கா உயர் அவனுடைய எல்லா விடயங்களையும் இலேசிப்படுத்துகின்றான் ஒன்றுபடுத்தி அவனுக்கு இணைசாக்கி கொடுக்கின்றான் அது மாத்திரமல்ல அவனு உள்ளத்திலே போதும் என்ற தன்மை உருவாக்குந்தான் அதேபோல் இந்த உலகத்தை அவருடைய காலடியிலே வர வைக்கின்றார் என்பதையும் வரைவு செல்லும் அவர்கள் அவர்கள் இந்த ஹதயத்திலே எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் வராமன்று பார்க்காது எல்லாவற்றிலும் ஈடுபடுவதற்கு மிக அடிப்படையின் இந்த உலக பேராசையாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த விடயத்தை விட்டுவிட வேண்டும் அதே போல் நீண்ட ஒரு நாயகம் சல்லுள்ளா வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய அன்னியவர்களுக்கு இருக்கின்ற பயம் இருக்கின்றதே இந்த பயம் அந்நியவர்களுடைய உள்ளத்தில் இருந்து விடுபடுவதற்கு காரணம் இரண்டு விடயத்தை சொன்னார்கள் அதில் சொன்னார்கள் முதலாவது உலக பேராசை உலகத்துடைய மமதை உலகத்துக்காக அவர் வாழ்கின்றார் என்று சொன்னால் எங்களை பற்றிய பயத்தை உள்ள இரண்டாவது நாங்கள் இந்த உலகத்திற்காக மாத்திரம் வாழ்ந்து மௌத்தை மறந்து வாழ்வோம் என்று சொன்னால் மௌத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த கட்டத்திலும் எங்களை பற்றிய பயத்தை அல்லாவுதில்ல சுமகாதா எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து என்பதை இந்த ஹதீஸில் எங்களுக்கு தெளிவுபடுத்திய சகோதரர்களே உலக வாழ்க்கை உலக வாழ்க்கை என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதிலே கடிப்போம் என்று சொன்னால் எங்களுடைய சம்பாத்தியத்தில் எங்களுடைய விடங்களிலே நாங்கள் தொழுகைகளை மறைந்து அம்மா கடுமையாக்கப்பட்ட ஐந்தாண்டு தொழுகைகளை கூட சரியான முறையில் நிறைவேற்றாமல் இந்த உலகத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு கேவலத்தை தருவதாக அல்லா அப்துல்லா இன்னொரு சொன்னார்கள் சொல்லலா வரைவு செல்லும் அவர்கள் நீங்கள் இந்த உலக வாழ்க்கை என்று இந்த உலகத்திலே மூழ்கி உலகத்திற்காக வாழ்வீர்கள் என்று சொன்னால் அதாவது மாட்டுடைய வாழை பொறித்து பின்னாலும் நீங்கள் சொல்வீர்கள் அதனுடைய அர்த்தம் உலக பேராசையிலே நீங்கள் மூழ்கி விடுவீர்கள் அதே போல் உங்களுடைய விவசாயத்திலே அந்த விவசாயம் என்னை பாதுகாக்கின்றது என்னை இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றது அதற்காகத்தான் இந்த உலகத்திலே நான் பிறந்திருக்கின்றேன் எந்த தன்மை எங்கள் வரும் என்று சொன்னால் சொன்னார்கள் சொல்லல் வாழைவு சொல்லும் அவர்கள் صلى الله عليكم ولن الله جل سبحانه وتعالى ان لك ான்த்திலே மூழ்கி ஹலால் ஹலாம் என்று வேறுபாடு இல்லாமல் சம்பாத்தியத்திலே நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொன்னால் எங்களுடைய கவனம் அல்லாவின் பக்கம் திரும்பவில்லை என்று சொன்னால் இஸ்லாமத்தின் பக்கம் திரும்பவில்லை என்று சொன்னால் கேவலத்தை அல்லாஹு இந்த சமுதாயத்திற்கு சாட்டி விடுகின்றான் எது என்று சொன்னால் لا حتى ترجعو الى உங்களுடைய பீனுலி சின் பக்கம் நீங்கள் மீண்டும் வறுமுறையில் உங்களுக்கு கேவலத்தை தந்து விடுகின்றான் என்பதை வளைவு செல்லும் அவர்கள் இந்த மதியத்திலே எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய அமைப்பில் வாழ்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் இந்த மாற்றிலே வாழ்கின்ற சர்வதேச மட்டத்திலே வாழ்கின்ற எல்லா முஸ்லிம் சமுதாயத்தவர்களும் நம்ம நிம்மதியாக தலை நிமிர்ந்து தங்கையான முறையில் வாழக்கூடிய நிறைமை உருவாக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் உலக பேராசைகளை விட்டு ஹராடை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஹராத்தை விட்டும் தூரமாகி எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் நிச்சயமாக தான் இந்த சமுதாயத்திலே எங்களை தலை ஓர் சமுதாயமாக மாற்றுவார் என்பதை இந்த ஹதீசிலே நாங்கள் தெளிவுபட்டுக் கொள்ள முடியும் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு எதிராக எத்தனையோ மனிதர்கள் ஏதோ எங்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ உடயங்களை எங்களுக்கு திராக சொல்லொண்டிருக்கின்றார்கள் அது இன்று மாத்திரமல்ல நம்மளுடைய காலத்தில் கூட நபிவர்களுடைய காலத்தில் கூட நபிளை பின்பற்றுங்கள் ஹராத்தை விட்டு விடுங்கள் விடயங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்ற சொல்லுகின்ற எவ்வாறு என்று சொன்னால் அவர்களும் நபி அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதையும் அதுவாக செல்ல சுபாரத்தாரா குரானை சொல்லி காட்டி இருக்கின்றான் அந்த கேசது கூறு நபியே காதிர்கள் உங்களுக்கு எதிராக எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அதன் மூலம் உங்களுடைய உள்ளம் ஏதோ ஏதோ இலகி போய் ஏதோ உடைந்து போய் நெருக்கடியான விடயத்திலே நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றது அதே நிலைமையை இன்றும் நாங்கள் காண்கின்றோம் இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிராக எத்தனை விடயங்களை எத்தனை தப்பான விடயங்களை எங்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்டு இதன் காரணமாக எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய உள்ளங்கள் மாறுபட்டு ஏதோ ஒரு அடிப்படை உங்களுடைய இறைவனை தஸ்மீ செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனை என்று சொல்லிக் அதிகமாக சொல்லிக் கொண்டிருங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் தொகை அதிகாலாக மாறுங்கள் உங்களுக்கு எதிராக ஏனும் சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு வாருங்கள் மதுரையிலே ஈடுபடுங்கள் அல்லாவுடையத்திலே கையேந்துங்கள் அல்லா உதவி செய்வான் அல்லாவுடைய உதவி இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நாங்கள் ஹராத்தை தவிர்த்து ஹரானை பின்பற்றி வாழ்ந்து அந்த ஹலாலான உடயத்தை எங்களுடைய சமுதாயத்தவர்களுக்கும் சொல்லி அதை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உள்ளம் சந்தோஷமாக வாழ்க்கை மாறும் ஈடுபட்டு உடம்புகளை எங்களுடைய விடயங்களை வளர்க்கக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்கு எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை முறைவானாக